तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமவனி தேகஜேவநே பே विभो। உத்தவர் பகவானிடத்தில் இத்தனை நேரம் அவர் பேசினதை வச்சு ஒரு கேள்வி கேட்குறார் ஹே விபோ விபோன்னா ரெண்டு அர்த்தம் விசேஷேண பவதி இ விபு விவிதம் பவதி இத்தி விபு சிறப்பாக விளங்கி கொண்டிருப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் பல்வேறு பொருள்களாக தன்னை காட்டிக்கொண்டிருப்பவர் அப்படின்னு பொருள் விபுச்சமே பிரபுஜமே என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அங்கே சொல்கிற அர்த்தம் வேற பொதுவாக விபு பிரபு பிரகரிஷேண பவதி பிரபு விசேஷேண பவதி விபு விவிதம் பவதி விபு ஹே விபுவே அனபாவ் தேகி ஆவத்தம் அப்படின்னு சொன்னால் மறைக்கப்பட்டிருப்பதுன்னு அர்த்தம் அபாவ்த்தம்னு சொன்னால் நீக்கப்பட்ட மறைப்புன்னு அர்த்தம் நான் அபாவ்ருத்தா அப்படின்னு சொன்னால் மறைக்கப்படாதவனாக இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வருது ஆக அபாவ்ர்த்தகா அனபாவிருத்தகா ரெண்டும் எடுத்துக்க வேண்டியிருக்கு இங்கே ஏன்னா அந்த விஷயம் அப்படி இருக்குது என்ன கேட்குறார் சில பேர் பந்தப்பட்டிருக்கிறார்கள் சில பேர் தேஹி தேகின்னா ஜீவாத்மா இந்த தேகத்தை உடையவன் ஜீவாத்மா தேகஜேஷு குணேஷு வர்த்தமானோபி இந்த உடலிலிருந்து தோன்றி இருக்கிற இந்த உடம்பில் இருக்கு இதெல்லாம் குணத்தால் தானே உண்டாயிருக்கு சத்வரஜஸ்தமோ குணத்தினால உண்டாயிருக்கு தேகிங்கிறவன் வந்து உண்டாகல தேஹிங்கிறவன் தான் புருஷன் ஜீவாத்மா உடம்பில் இருக்கிற குணங்களால் தேகஜேஷு வர்த்தமானோப்பி அதாவது தேகே வர்த்தமானோப்பி அந்த குணங்களோடு சேர்ந்து இருக்கான் சேர்ந்துருந்தாலும் கூட குணைகி அபாவிரத்தா தேகி குணைகி கதம் ந பத்தியத்தை அதாவது ஆகாஷத்தை போல மறைக்கப்படாமல் இருந்தாலும் எப்படி பந்தப்படாமல் இருக்கிறான் எப்படி பந்தப்படுகிறான் இதை எனக்கு சொல்லுங்கள் இந்த அனப்பாவிருத்தகாங்கிறது கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் அதாவது ஆத்மா வந்து உண்மையிலே மறைக்கப்படலை ஏன்னா நான் இருக்கேங்கிறதை எப்படி மறைக்க முடியும் ஆகாசத்தை போல இருக்குங்கிறார் அனப்பாவிருத்தகா வியாக்கியானக்காரர் இப்படி சொல்கிறார் அதனால் பாதிக்கப்படாமல் அதாவது உடலில் இருக்கின்ற ஜீவாத்மாவானவன் உடலில் இருக்கிற குணங்களோடு சேர்ந்து இருந்தாலும் அவைகளால் பந்தப்படாமல் எப்படி இருக்கிறான் எதனால் பந்தப்பட்டு இருக்கிறான் பந்தப்படாமல் இருக்கிறான் பந்த ஹேது கஹ பந்தத்திற்கு காரணம் என்ன பந்தத்திலிருந்து விடுவிடுவது எப்படி அதுதான் இதனுடைய சாரம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட கதம் அஹ பத்தியத்தேவா ந பத்யத்தேவா குணை பத்தியத்தை வா கதம் பத்தியத்தை கதம் வா நே அப்படி படிக்கணும் எப்படி அவன் பந்தப்படுகிறான் எப்படித்தான் அவன் விடுபடுகிறான் அப்படிங்கிறது கேள்வி அதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் உத்தவ உச்ச குணமான